ீாமூர் சுந்திரம்ைபாய சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககம் ओम् पंचदशी வித்தியை ஓடதீபம் ஒன்பதாவது தவத்விஷையோ श्लोक, பஞ்சஷி நாடகதீபம் பதினேழாவது ிப்பாத்தோல்தன அக்கிச்சாஞ்சல <v Anyway> <addressay> <fLE> வித்யாரண்ய சுவாமிகள் ஜீவாத்மாவே பரமாத்மா என்கிறத்தினுடைய முக்கியமான உபதேசத்தை புரிய வைப்பதற்கு ஒரு முறையை கையாளுகிறார் நம் எல்லோருக்கும் தனித்தன்மை என்ற ஒன்றை தனித்தன்மை என்ற ஒன்று இருக்கிறது நாம் அதை விடாமல் வைத்து கொண்டிருக்கிறோம் ஆங்கிலத்தில் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுகிறோம் இந்த தனித்தன்மைக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த உடம்பு மனசு புத்தி இதோடு நம்மளை நம்ம சேர்த்து வைத்துக்கொண்டு இது நான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அதனால என்ன சொல்றோம் வந்து தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்றோம் இல்லையோ தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்றோம் தன்மைன்னா முதல்ல நான் முன்னிலைன்னா நீ படர்கள் படர்கம்ஸத்துல வந்து இந்த தன்மைக்கு வந்து உத்தம புருஷம் வந்து முன்னிலைக்கு வந்து மத்தியம புருஷாக இந்த தேர்ட் பர்சன் சொல்றோமே படற்கைக்கு வந்து சமஸ்கிருதத்துல பிரதம புருஷாகருஷாக மத்தியம புருஷ உத்தம புருஷான்னு சொல்லுவோம் உண்மையிலேயே நம்ம நான் வேற அர்த்தத்தில் சொல்றேன் அந்த இடத்துல உத்தம புருஷாங்கிறது யார சொல்லிருக்கு பரமாத்மாவையே சொல்லியிருக்கு இத புரிய வைக்கிறதுக்காக நாட்டியசாலை தீப உதாரணத்தை எடுத்துக்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள் இன்னும் கொஞ்சம் திரும்ப ஒரு கோணத்தில் சொல்ல விரும்புறேன் அவர் சொன்னதில் ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கு இந்த உடம்பை சேர்க்க வேண்டியிருக்கு ஸ்லோகத்தில் இல்லை அதாவது இந்த உடம்பு தான் நாடக மேடை இந்த உடல் தான் நாடக மேடை மேடையில் மேடை வெளியில சில பேர் உட்கார்ந்திருக்காங்க மேடைக்கு மேடை இருக்கு மேடையில் யார் இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் இதை கொஞ்சம் சௌரியத்துக்காக நம்ம சௌரியத்துக்காக சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த நாட்டியத்தை யார் நடத்துறாரோ யாருக்காக நடத்துறாரோ அவர் அதில் இருக்கார் அவர் அகங்காரம் பிரபு அது அப்புறம் சொல்கிறேன் இன்னும் மேடை இருக்கு நாட்டியத்தை நடத்துறவர் ஒருத்தர் இருக்கார் நாட்டியம் ஆடுகிறவள் இருக்கிறாள் அவள் ஆடுறதுக்கு துணையா தாள வாத்தியங்கள்லாம் மேடையில் இருக்கு இதெல்லாம் மேடையிலே இருக்கு மேடையிலே இருக்கு என்ன உடம்பு மேடை உடல் மேடையாக கருதப்படுகிறது அப்படி போட்டுக்கணும் உடம்பு மேடையாக கருதப்படுகிறது அகங்காரம்புவாக கருதப்படுகிறது அகங்காரம் பிருவாக கருதப்படுகிறது புத்தி புத்தி நாட்டியம் ஆடுபவளாக கருதப்படுகிறது அது ஸ்ரீலிங்கமாவே போட்டார் எங்க போட்டாலும் தீஹிங்கிறார் புத்திங்கிறார் மாத்திய ஒண்ணுமே சொல்றது இல்ல நாட்டியம் ஆடுபவளாக அத போட்டிருக்கு புத்திய அப்புறம் வந்து நாலாவது தாளாதி அக்ஷதாரிணின்னு பார்த்தோமோ இல்லையா அது வந்து தாளம் முதலான இன்ஸ்ட்ருமெண்ட் பக்க வாத்தியம் தமிழில் போனோன்னா பக்க வாத்தியங்கள் எல்லாம் வாத்தியங்கள்னு சொல்லணும் பக்க வாத்தியங்களெல்லாம் பக்க வாத்தியமோ வாத்தியமோ அது இந்த பக்க வாத்தியங்கள்லாம் என்னன்னா அதுதான் இந்திரியங்கள்னு சொல்லப்படுது பக்கவாத்தியெல்லாம் சொல்லப்படுகிறது பக்கவாத்தியங்களெல்லாம் இந்திரியங்களோட இணை ஒப்பிடப்படுகிறது உருவகப்படுத்துறோம் இல்லையா சொல்லணும் அப்புறம் சபையுள்ளோர் விஷயங்களாக கருதப்படுகிறார்கள் விஷயங்கள்லாம் உடம்புக்கு வெளியில இருக்கா உடம்புக்கு உள்ள இருக்கா வெளியில தான் இருக்கு இத்தனை இருந்தும் ஒரு ஆளை மறந்து விடுறோம் அந்த ஆள் இல்லைன்னா இத்தனையும் நடக்கவே நடக்காது அதுதான் வெளிச்சம் கவலையா கிராண்டட் அதை பத்தி நினைக்கிறதே நினைக்க வேண்டாமோ நம்ம மனசு வெளிச்சத்தை நினைக்கிறதோ நினைக்கவே நினைக்கிறது எல்லாத்தையும் கவனிப்போம் ஆனா எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் கவனிக்கிறோமோ அதை கவனிக்கிறது இல்லை அது மாதிரி கடைசியா என்ன சொல்லணும் சாட்சி ஆறு போட்டுங்க ஆறு போட்ட ஆறு விஷயம் வரணும் கரெக்டா மேட நாட்டியத்தை நடத்துறவர் நாட்டியம் ஆடுபவள் பக்கவாத்தியம் சபையில் உள்ளவர்கள் வெளிச்சம் ஆறு அதே மாதிரி நீங்க இதை போட்டுக்கணும் இந்த உடம்புதான் மேடம் உடம்புக்குள்ள இருக்கிற அகங்காரம் இதுக்கு தான் ரொம்ப ஆசை அதை இத பண்ணணும்னு ஆசை ஆட்டி வைக்கிறது புத்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறேன்னு ஆடுறது அதுக்குதான் அதுக்காக புத்தி ஆடுறது அதுக்காக புத்தி ஆடுறது ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆடுறது ஆடியன்ஸ் இதனாத்தான் ரச கற்பனை நிறைய சேரணும் ஆக இந்த இந்திரியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் புத்தி இது பண்றது அது பார்க்கறது பார்க்கற விஷயம் கண்கள் மூலமா பார்க்கிறப்போ புத்தி எப்படி இருக்கு காது மூலமா போறபோது புத்தி எப்படி இருக்குன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஆக இந்திரியங்களுக்கு தகுந்த மாதிரியும் அந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியும் புத்தி தாண்டவ மாடுகிறது இந்த வெளிச்சம் இருக்கே இந்த வெளிச்சம் வந்து எல்லாரையும் அந்த காலத்துல எல்லாம் வந்து வெளிச்சம் வந்து பெரிய விளக்கு வச்சிருப்பாங்க இந்த கேரளாவில் பெரிய தடி பெரிய போட்டு எரிய விட்டா போகிறோம் அது வந்து இந்த பக்கம் உள்ளேயும் சரி அதுக்கு பேர் தேஹலி தீபம் தேஹ்லின்னா என்ன வாசப்படின்னு அர்த்தம் தேஹலி தீபம்னு வாசப்படியில் விளக்கு வச்சுட்டா அது வீட்டு உள்ளேயும் ஒளிர்விக்கும் வெளியிலையும் ஒளிர்விக்கும் பிரகாசப்படுத்தும் அது மாதிரி இந்த வெளிச்சம் ஞாபகம் வச்சுங்கோ ஒரே விளக்கு தான் இங்கே சாமி நிறைய பா நிறைய லைட்டெல்லாம் போட வேண்டாமா புது புது லைட்டு குட்டி குட்டி லைட்டு அங்கங்கே ஓட்டை போட்டு அப்போ தான் அதை மாட்டி கழுட்டுறது கழட்டி மாட்டுறது இருக்கேன் படாது பாடுபடணும் போடுறதெல்லாம் அழகாக இருக்கேன்னு சொல்லிவிடுவோம் அது அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓட்டை ஓட்டையாக போட்டிருப்பான் இங்கே நல்ல வேலை இதுலாம் இல்லை அதனால் குட்டி குட்டியாக இருக்கும் அதில் வந்து ஒரு பல்பு போட்டு இருக்கும் அது அடிக்கடி போய் போயிடும் அதுக்கப்புறம் அதை கே ஆளை கூப்பிடணும் அது வந்து அதோட சம்சாரம் அனுபவிச்சா தான் தெரியும் நான் எல்லாம் பண்றது இல்லை கேட்கிறேன் அப்பப்ப அங்க கேள்விப்படுச்சுக்கணும் இங்க நம்ம திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை சௌகரியமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே லைட் பவர்ஃபுல் லைட் ரொம்ப ரொம்ப பிரகாசம்னா அதிப்பிரகாசமான சூரியனுக்குப்பான ஒரே விளக்கு அது என்ன பண்ணுங்க வெளியில இருக்கிறதையும் ஆனா வெளியில இருக்கிறத பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்ற போது உண்மையிலேயே நேர பிரகாசப்படுத்துறது தெரியல இது வந்து மனசு மூலமாக ியங்கள் மூலமாக பரம்பரையா பிரகாசி அப்படி சொல்றோம் நேரடியா பிரகாசப்படுத்துறது இல்லை பரம்பரையா பரம்பரைனா என்ன அர்த்தம் இது மூலமாங்கிற அர்த்தத்துல சொல்றோம் ஆனாலும் இதுக்கு பிரகாசம் எதுல இருந்து வருகிறது அந்த பிரகாசத்துல அதனுடைய உண்மையான பிரகாசம் அங்கதான் இருக்கு அதனால அதுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது ஆக இந்த திருஷ்டானதை இப்ப அதுக்கப்புறம் என்ன நம்ம வரிசையா படிச்சு கொண்டே வந்தோம் இந்த பதினேழாவது ஸ்லோகத்துல இந்த உள்ள இருக்கக்கூடிய புத்தியானது இந்திரியங்களோட சேர்ந்து மறுபடியும் மறுபடியும் வெளியில போகிறது ஆனா என்ன பண்ணுகிறோம்னு அது மாத்திரம் இல்ல அதனால மனசுக்கு சஞ்சலம் ஏற்படுறது அந்த புத்தியில இருக்கிற சஞ்சலத்தை என் கவலையை இறைவன் நீக்க மாட்டாரோ ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகலாய் பராபரமே தாய்மார்பாட்டை கேள்வி பண்ணல நீ வந்து கவலைப்பட வேண்டாதவர்களை குறித்து கவலைப்படுகிறாய் ஞானிய மாதிரி பேசறாய் புத்திசாலி இருக்கிறவங்களுக்கோ செத்து போனவனுக்கோ புலம்பிருக்கோம் நானு சோசந்தி பண்டிதாக பண்டிதாஹா ந அனுசோச்சந்தி பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சங்கராச்சாரியர் ரெண்டு காரணம் சொல்றாரு ஏன் நீ கவலைப்படக்கூடாதவங்களை நினைச்சு கவலைப்படுற அப்படின்னு கேட்கிற போது அவங்க தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் அது அவங்களுக்கு எப்படி கிடைக்கணும் தர்மத்தோட இது அதர்மத்தோட பல அவங்களுக்கு கிடைக்க போறது அதனால சத்ருத்த நித்தியத்வாத்ங்கிறார் சங்கராச்சார் தேனியா அவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க சத்ருத்தர்கள் அவர்கள்லாம் நல்ல வழியில போயிட்டு இருக்காங்க அது மாத்திரம்ல தத்துவ திருஷ்டியில பார்த்தா நித்தியமானவர் ஆக என்ன அவர்களை குறிச்சு நீ கவலைப்பட வேண்டாம் அது வேற விஷயம் நான் எதுக்கு சொல்றேன் பீஷ்மரும் துரோணரும் செத்து போயிடுவார் அர்ஜுனன் நினைக்கிறான் ஆனா பீஷ்மரோட உடம்பு தான் சாக போறது துரோணரோட உடம்புதான் சாக போறது அபிமன்யோட உடம்புதான் சாக போறது அபிமன்யெல்லாம் யாரும் சாகிறது கதாச்சி பகவத்கீதையெல்லாம் நினைச்சு பார்த்துங்க இங்க அதுல எல்லாம் சொல்லப்பட்டதுதான் அதனால இதுல இருக்கிற இதுல இருக்கிற பிரச்சனைய தன்னிடத்துல ஏற்றி கொண்டு என்னைக்கு தான் துன்பம் ஒழியுமோ தெரியலையே இறைவா என்னைக்கு துன்பத்தை நீக்குவாயின்னு கட்டுறாங்க இன்பம் வந்தும் போது இன்பத்தை நீக்குவாய் யாரும் கேட்கறது இல்லை அதனால தான் நான் துன்பத்தை மாத்திரம் எடுத்துண்டேன் ஆனால் ரெண்டுமே சாஞ்சல்யம் தான் சந்தோஷம் வந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் சொன்னேன் இல்லையா சந்தோஷம் வந்தாலும் கர்வம் வந்துடும் ரொம்ப கர்வம் வந்தால் தர்மத்தை விட்டுடுவான் திருப்தோ தர்மம் மதிக்கிராமதி நல்ல வசதி வாழ்க்கையெல்லாம் வந்ததுன்னா ஒரு கர்வம் வந்துடும் கர்வம் வந்த உடனே தர்மத்தை விட்டுடுவான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் ஆனால் அந்த அதுவும் ஒரு வகையான சஞ்சலம் தான் கவனிக்கிறது இல்லை நம்ம அதை பற்றி பெருசாக நினைக்கிறது இல்லை கஷ்டம் வரும்போது மனசு பாரமாக இருக்கு அசாந்தசிய மனோபாரா மனசு பாரமாக தெரிகிறது அப்போ அதை வந்து நம்ம ரொம்ப எப்போ பார்த்தாலும் மூஞ்சி பார்த்தாலே அந்த சோகம் தரும் அந்த துக்கம் வேறே நான் வேறேங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை அதாவது சொல்கிறேன் சுவாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீ கஷ்டப்படுற இல்லையா அப்போ கஷ்டம் நீ இல்லையே அப்படின்னா சுவாமி கஷ்டமே கஷ்டத்துலேயே இருக்கேன் நீங்கள் நான் நல்லா இது பண்ணுறேன்னு அதனால தான் சொல்கிறேன் அது வேற நீ வேற அது வர்றது அது போகக்கூடியதப்பா இத்தனை நாளாக இல்லையே அது ஏன் போட்டு இதை உண்மையில ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது காரணம் என்னன்னா அவங்க அது மயமாகவே ஆயிட்றாங்க அகங்கார மயமாக ஆகிவிடுகிறார்கள் அகங்காரம் வேற அகங்கிற சாட்சி வேறேங்கிற விவேக்கம் இல்லை சாட்சி அகங்கார விவேகம் இல்லை அது வந்து சிதாபாசனுக்குத்தான் அப்படி சொல்லணும் அது வந்து போலி சைதன்யத்துக்கு தான் அந்த சுக துக்கம் ஆத்மாவுக்கு கிடையாது தானும் துன்பப்பட்டு கொண்டு மற்றவர்களுக்கும் துன்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் யான் பெற்ற துன்பம் பெருகையும் அப்படி சொல்லி துன்பத்தை வழ இதுல இருக்கிற ஏற்றிக்கொள்கிறான்னு சொன்னார் அதுக்கு இன்னொரு உதாரணம் வேற ஒரு உதாரணம் சொல்றார் இந்த அதாவது அசையாத பொரு வந்து அசையும் தன்மையை ஏற்றுவதற்கு என்ன உதாரணம் அங்க சொல்ல முடியல அந்த நாட்டியில் அவ ஆடுறது வந்து விளக்கில் பாதிக்கிறது அங்க சொல்ல முடியுமா அந்த திருஷ்டாந்த நாட்டியம் ஆடுகிற பெண்ணனுடைய ஆட்டம் என்ன அந்த விளக்கில் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அப்ப அதுக்கு வேற எக்ஸாம்பிள் தேவைப்படுது அதனால இன்னொரு உதாரணம் சொல்றாரு அங்க வந்து இப்ப புத்தி இந்த ஸ்லோகத்தை கடைசியா சாட்சி ஆரோக்கியத்தே ஒளிர்விக்கப்படுகின்ற புத்தியில் உள்ள சஞ்சலத்தன்மையானது அதனை ஒளிர்விக்கின்ற சாட்சியில் வீணாக ஆரோபிக்கப்படுகிறது பாசகே சாட்சினு போட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் எனக்கு தோன்று பாசகே சாட்சி அது பாஸ்யம் சாட்சி வந்து என்னது பாசகா அதாவது புத்தி வந்து என்னது சாட்சியினால்தானே ஒளிர்விக்கப்படுகிறது புத்தி வந்து புத்தியை நான் அறியறேன் ஏன் புத்தியில என்னெல்லாமோ அபிப்பிராயங்கள்லாம் வந்து போயிட்டே இருக்கு முதல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தேன் இப்போ ஒரு அபிப்பிராயம் இருக்கு இப்படி இருக்கு நீங்க புத்திங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த புத்திங்கிறத வந்து நீங்க பிரமாணம்னு வச்சுக்கணும் புத்தி பிரமாணம் ஏன்னா அதுதான் அப்படித்தான் சொல்லியிருக்கார் அவர் மனசு புத்தி சித்தம்னு சொல்லியிருக்காரு கரணம் தானே சொல்லியிருக்காரு அகங்காரம் வந்து என்னது பிரமாத்திரமாணம் பிரமாணத்தினுடைய சாஞ்சல்யம் அதுலதான் வந்து இந்த கரணத்துல இருக்கக்கூடிய அசைவுகள் அந்த அசைவுகளை என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா அது அகங்காரத்தில் சேர வேண்டியது அதை வந்து அறியாமையினால என்ன பண்ணிவிட்டான்னா தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான் அது அஹ் சிதாபாசனை சேர்ந்தத சித்துக்கு தெரியாம பண்ணிடுறோம் இந்த சிதாபாசித் விவேக்கம் இல்லாத காரணத்தினால சிதாபாசனுடைய தோஷங்களை எல்லாம் சித்துல ஏற்றி விட்டாங்க அதுக்குதான் நான் இன்னொரு உதாரணமும் சொன்னேன் மேகன் நகர்றது மேகன் நகர்றதை வந்து தெரிஞ்சுக்காம நம்ம என்ன நினைக்கிறோம் சந்திரன் நகர்றது நினைக்கிறோம் நம்ம கண்ணு பார்க்கும்போது சந்திரன் நகர்றதுன்னு சொல்லிவிடும் நிறைய இப்படிலாம் தப்பு பண்றோம் நம்ம என்ன பண்றோம்னா கல் கல் தடுக்கிடுச்சுன்னா கல்லா தடுக்குது நீ கல்லுல போய் மோதினு விட்டு கல்லு தடுக்கி எடுத்துனா அது ஜெட வஸ்து அதுபடிப்பா உனக்கு பண்ணும் அவன் பாத்திரத்தை உடச்சு விட்டான் நானும் அது விழுந்துடுத்துவோம் நம்ம நம்ம இது பண்ணா என்னன்னா அவன் கண்ணாடிய கீழே போட்டு விட்டான் அவன் நானும் அது கையிலேருந்து விழுந்துடுத்து நமக்கு மாத்திர சொல்ற போது என்ன பண்ண மாத்தி போதும் அது எப்படி சொல்றோம்னே தெரியல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அவன் அந்த பாத்திரத்தை போட்டு உடைச்சான் அப்படின்னா இது என் இருந்து விழுதுன்னா அது கையிலிருந்து நழிவிடுத்து அது மாதிரி அவன் கையில இருந்து அது நழிவு எடுத்துன்னு சொல்லக்கூடாது நான் போட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது சொல்லவே மாட்டோம் இது படிச்சதுக்கு பிறகு சொல்ல மாட்டோம் கண்டிப்பா சொல்ல படிச்சதுக்கு பிறகு சொல்ல மாட்டேன் நமக்கு அந்த பழமொழியே இருக்க மாமியார் உடைத்தால் மண்களம் மண்கலம் மருமகள் உடைத்தால் பொன்கலம் பொன்கலமோ வெண்கலமோ அத பொறுத்து வசதியை பொறுத்து அதே மாதிரி நாக்பூர் வந்துடுச்சா நாம வந்துட்டோமே தவிர நாக்பூர் வந்துடுச்சாங்க நாக்பூர் தப்பா சொல்லிகிட்டே இருக்கும் அது மாதிரி இதே மாதிரிதான் நான் துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என் மனசு என்னவோ கொஞ்சம் சரியில்லை அது பாட்டு கொஞ்சம் நேரத்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படாதோ சரியா இல்லை ஏதாவது அதை சொல்லுங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு பேர்கிட்ட மந்திரோபதேசம் வாங்கி ஆச்சு அந்த மந்திரோபதேசத்துல ஒழுங்கா ஜபிக்கல யார்கிட்ட இல்லாம மந்திரங்கள் எல்லாம் வாங்கி ஒழுங்கா மந்திரம் சரியா நம்ம ஜபிக்கலா சாமியார் தப்பு அப்படி சொல்லிடுறது டாக்டர் சரியில்லைங்கிற மாதிரி நம்ம அவர் சொன்னதை எவ்வளவு தூரம் கடைபிடிச்சோன்னு பார்க்கவே மாட்டோம் அது மாதிரி இந்த மந்திரத்தை வந்து புதுசாக நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் கொடுங்க அப்படின்னா எத்தனை மந்திரம் கொடுத்தாலும் சரி நீங்கள் அதை ஜபம் பண்ணாமல் அது சரி வராது இதுக்காக சொல்ல யாரும் ஒருத்தரும் சொல்லலை நானும் சும்மா சொல்கிறேன் இதெல்லாம் ஒருத்தரும் கேட்கலை நான் சொல்கிறேன் இல்லை யாரை பார்த்தாலும் சில பேருக்கு அப்படி ஒரு வியாதி என்னை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி விடுங்களேன் அப்படின்னு ஒழுங்காக இருக்கும் அதுதான் மந்திரம் மந்திரம் ஏற்கனவே இருபத்தஞ்சி மந்திரம் ஜபிச்சிருக்கோம் காயத்ரி மந்திரத்துக்கு அப்புறம் அந்த பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரம் ஸ்ரீவித்யா சோடசாட்சரி அஷ்டாட்சரி நவாட்சரி அது போயிட்டே இருக்குது ஆனா கடைசியில இத்தனை மந்திரத்தை ஜெமிச்சு கடைசியில என்னன்னா வந்து இந்த இதெல்லாம் சாஸ்திரத்துல விசேஷ தர்மம் விசேஷ தர்மத்தையும் பிரிக்காம கொண்டு போனோம் ஒரு சொன்னேன் முதல்ல வகுப்புல அதுக்குதான் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றார் இந்த நாட்டியம் ஆடுகிற பெண்ணினுடைய சஞ்சல தன்மையானது ஆடும் தன்மையானது வெளிச்சத்துல கற்பிக்கப்படுகிறது அந்த திருஷ்டாந்த சொல்ல முடியாது அதுக்காக இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றார் இதுல ஜன்னல் வழியா வர்ற வெயிலானது நம்ம சொல்றோம் சில வெயில் அங்க போயிடுத்துங்கிறோம் அது சொல்றது உண்டு வெயில் வந்துடும் கொஞ்ச நேரத்துல வெயில் வர்றதில்ல வெயில் எப்பவும் இருக்கு நம்ம அந்த நிழல் இருக்க அதோட இதனால இப்படிலாம் வர்றது வெயில் வர்றது வெயில் போறது இப்படின்லாம் சொல்றோம் சொல்ல போனா சூரியன் இருந்த இடத்துல இருக்க பூமி தான் சுத்தின்னு இருக்கு அப்ப இந்த வெயில் வந்து இருக்கிற போது அதுல கையை ஆட்டினா நம்ம என்ன பண்றோம்னா அசையாத வெயிலானது அசைவது போல காட்சி உண்மையில் அது அசைவது கிடையாது ஆஹ கிரவாஷாத்தரக அச்சல ஆதபாது ஆதப ஆதபா வெயிலானது பதி போட்டுக்கணும் அந்த வெயிலில் கையை ஆட்டினால் ஆட்டினால என்ன கையை ஆடும்படி செய்தால் நர்த்தியமானேன்னு சொன்னால் அது வந்து செய்யப்பாட்டு வினை தமிழில் சொல்லணும்னா செய்யப்பாட்டு வினை நிஜந்தம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் அதனால் நர்த்தியமானே யதா ஆதபகா நிரத்தியு இதில் சேர்த்துக்கணும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் இருக்கு அடுத்த ஸ்லோகத்தில் தான் இருக்கு இல்லையா முன்னாடி போட்டுக்கணும் இந்த பத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் அங்க இருக்கக்கூடிய தன்னுடையில இருக்கிறது அதுக்கு ஸ்தானம் கிடையாது சொல்ல போனா காலம் இடம் இவற்றெல்லாம் கடந்தது சொன்ன வியாக்கியானன்னா அந்த மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அப்படி சொல்லியிருக்கு வியாக்கியான சாக்ஷியானது என்ன பண்ணுகிறதுனா அகுர்வன் உள்ளே புறத்திலையும் ஒன்றும் போகிறது இல்லை பகி என்ன வெளியே அந்த உள்ளே என்ன போகிறது ஆகமன்னா என்ன வர்றது அகுர்வண்ணுன்னா என்ன பண்ணாம இருக்கு பரவற்ற சுத்த பூரணமாக்கி நான் புதுமைகான் மின்னே அப்படி தாய்மார்பாட்டிலையும் பாக்குறோம் ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடல் ஆமோ அத ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா அப்புறம் இதை விட இன்னொன்னு என்னன்னா ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல்லத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் கொஞ்சம் கூட அதனால தாக்கப்படுறதில்லை உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி அதை நல்லா யோசிக்கணும் அப்படின்னு அங்க அந்த பாட்டில் சொல்லிருக்கேன் லங்கே வகி அந்த அகுர்வன் இது வெளியிலையும் இங்கேயும் போகிறது கிடையாது என்ன பண்றது புத்தி என்ன பண்றது விஷயங்களை பார்க்கறபோது வெளியில போகிறது அப்புறம் கண்ணமூடின்னு அதையே தான் நினைக்கிறது கண்ணமூடின்னு என்ன நினைக்கிறது இப்போ இங்கே வந்து எல்லாம் பார்த்துட்டோமா உதாரணத்துக்காக சொல்றேன் இப்போ வந்து இதெல்லாம் வெளியில் இப்படி வந்து அங்கே ரூம்ல இருக்கோம் ரூம்லேருந்து நேராக வரோம் அப்பப்போ வந்து கங்கையை வந்து இப்படி பார்த்துட்டே திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருக்கும் அப்புறம் இது பார்க்குற போதெல்லாம் நல்லா மனசில் பதிஞ்சு போயிடுது அப்புறம் அங்கே போய் ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிறவங்க கூட சரியாக நினைக்க மாட்டோம் சில சமயம் அப்படிலாம் உண்டு சொல்லப்போனால் அதுக்காக வர்றதுன்னே சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துவிடணும் கேதார்நாதம் பத்ரிநாதம் எல்லாம் பார்த்து அப்புறம் வந்த உடனே கண்ணம் மூடினா கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு நம்ம போனதுலாம் ஞாபகத்துக்கு வரும் அதை நினச்சி நினச்சி நினச்சி தியானம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நல்லதுதான் என்னன்னா உள்ளே நினைக்கிறோம் வெளியிலேயும் இந்திரியங்கள் வழியாக அதை பார்க்கிறோம் கர்த்தாவ நினைக்கிறது இல்லாட்டி வெளியில போகிறது கமாக குருவன் அகுருவன் சாட்சி இதை பண்றது சொல்றாரு புத்தி புத்தி புத்தி சாஞ்சல்யாது இங்க கோ என்ன கரோ ஈே சுணோமி ஜிஹிராமி இங்கே படித்த மாதிரி இருக்குல்ல இங்கேதான் இங்கேதான் பார்த்தோம் ஈே சுணோமி பத்தாம் ஸ்லோகம் ஜிஹிராமிதா ஸ்பிருஷாமியம் இதுவம் நிறியசாலாஸ்தீபவது அப்படி இருக்குராமிங்கிறோம் இந்த அகம்ங்கிறது என்ன இந்த ஸ்லோகத்துல பத்தாம் ஸ்லோகத்துல அகங்கிறது என்னன்னு கேட்டா சிதாபாசித சைத்தன்யம் சொல்ல போனா சிதாபாசன் சொன்னாலே போறோம் சைதன்யம் சொல்ல வேண்டாம் சிதாபாசன் இல்ல சித்த இல்லாம சிதாபாசன் கிடையாது அப்படிங்கிற போது சொல்றதா சிதாபாசன் சொல்றதா நான் கேட்கறேன் நாம் உகர்றேன் நான் சுவைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்றோம் அதெல்லாம் வந்து சிதாபாசன் தான் ஆனா அந்த சிதாபாசனுக்கு ஆதாரம் என்னது சித்து செய்த புரிஞ்சாச்சு இனிமேல் சொல்ல வேண்டியது அகுர்வன் இதுல இருந்து என்ன தெரிகிறது அதுதான் போகுறது இப்ப வந்து சிதாபாசம் தான் என்ன பண்றது விஷயங்களை விருத்தி வியாப்தி பலவியாப்தி பண்றது அது சொல்லணும் முக்கியமா வரதெல்லாம் என்னதுன்னா விற்பி தான் போகிறது வர்றது இப்ப வந்து நான் வந்து புஸ்த பேணாவ பாக்குறேன்னா புஸ்தகத்தை பாக்கிறேன்னு வச்சோங்கனே ஞானம் எப்படி வருதுன்னு சாஸ்திரம் சொல்றது பர்செப்ஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா ஹவு டு டேக் பர்செப்சன் இந்த பர்செப்ஷன் வந்து எப்படி ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது எப்படி பாக்குறோமா இதை புஸ்தகத்தை பார்க்கற போது நம்ம ஹயத்தில் அந்த எண்ணம் இருக்கு அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணுகிறது தான் கண் வழியா அது வந்து புஸ்தகத்தை வியாபிக்கிறது தான் வியாபிக்கிறது இதுக்கு பேர் விற்பி வியாப்தின்னு பேர் விற்பி வியாப்தி கண்ணு வியாபித்தா மாத்திரம் போராது அந்த அந்த விறத்தியில சில சமயம் நம்ம பார்ப்போம் ஆனால் அதை பார்க்குறோம்னு நம்ம தெரியாது பார்த்துக்கொண்டே இருப்போம் எத்தனையோ பொருள்லாம் பார்க்குறோம் ஆனாலும் பார்த்தா ஒரே நேரத்தில் வந்து எல்லாம் வராது அப்படி வந்தால் தலை பயங்கர சூடாகிடும் சூடாகிடுமா இப்படி அப்படி வரவே வர முடியாது அது எப்படி இருக்கும்னு கற்பனையே பண்ண முடியாது ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சு பேர் வந்து பேசினாங்கன்னா அப்படி இருக்கும் சுவாமிஜி சுவாமிஜி சுவாமிஜி சுவாமிஜி நானும் இப்படி இப்படி இப்படி படிப்பேன் என்ன நீங்கள் அவரை பார்க்க அவரை பார்க்கலாம் அவர் இவரே இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது மாதிரி ஒரே நேரத்தில் வந்து எல்லாம் மோதித்துன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்டது வந்து திடீர்னு நம்ம ஊர் ஆசிரமம் அது இது மரம் செடி கொடி கிடி அத்தனையும் சரி ஒரேடியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க நேரம் என்ன பண்ணுறதுன்னா வைத்தியக்காரர் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்லீப்பிங் டோசை கொடுத்து தூங்குன்னு விடுவார் அவருக்கு தெரிஞ்சது பெரிய வைத்தியமே அதுதான் நேரம் ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா தூங்கு கொஞ்சம் நேரம் அப்போ இந்த இதுக்கு பேர் இந்த அறிவு ஒரு ஞானம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் முதல்ல விற்பி வியாபிக்கிறது அந்த விருத்தி நிறைய இருந்தாலும் அந்த விற்த்தியில வந்து சைதன்யம் பிரதிபிம்பிக்கணும் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் பலவியாப்தின்னு பேர் அந்த அந்த பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு பேர் இந்த விற்பி பிரதிபிம்ப சைதன்யத்தை வந்து பல சைதன்யம்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பொருளை பார்க்கணும்னா எண்ணம் அதை வியாபிக்க வேண்டும் எண்ணம் மட்டும் வியாபித்தால் போராது அந்த எண்ணத்திலே பிரதிபிம்பும் வியாபித்தால் தான் பொருளை பற்றிய அறிவு இது புஸ்தகம் என்கின்ற அறிவு எப்படி ஏற்படுகிறது என்றால் புஸ்தகத்தை பற்றிய எண்ணம் அந்த எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யம் அறிவு சமஸ்கிருதம் சொன்னா சௌரியமா இருக்கிற மாதிரி தோணுகிறது புஸ்தக விற்பி பிளஸ் புஸ்தகிவல்யம்வல் அறிவுன்னு சொன்னா என்னன்னா எண்ணம் எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யம் நீங்க அது என்ன வேணாலும் விஷயத்தை போட்டு மனுஷானம் பட்டஜானம் விரம் மனுஷானம் கங்கா ஜானம் என்ன ஞானமா இருக்கட்டும் எல்லா ஞானத்துக்கும் எண்ணம் பிளஸ் எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யம் நீங்க என்ன வேணாலும் போட்டோம் தமிழ்ல கைவலை நினைக்கிற பாட்டே அழகா இருக்குதுக்கு எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பருதிகான சென்றெடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தைக்கான விற்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அப்படின்னு கைவில்லை நவனித எளிமையா இந்த விஷயத்தை சொல்றது சொல் எளிமையா சொல்றதுன்னா அதுக்கு ரொம்ப நாளாக படித்தாதான் அது எளிமையுன்னு தெரியும் விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் ரொம்ப இப்ப வந்து இந்த பொருளை பார்க்கணும்னா என்ன வேணும்னா கண்ணும் வேணும் கண்ணும் வேணும் வெளிச்சமும் வேணும் எரிகின்ற விளக்கால் எரிகின்ற விளக்கால் எரிகின்ற விளக்கால் கண்ணால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் இருளில் பொருளை பார்க்க வேண்டும் நேரம் லைட்டை பார்க்கறதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி அவர் கொஞ்சம் தெரிகின்ற பரிதி காண கண் ஒன்றே போதும் அங்க போய் டார்ச் லைட் எடுத்து போய் சூரியனை பார்க்கிறேன் என்ன சொல்றது தெரிகின்ற கண் இப்ப வந்து இந்த புத்தகத்தை பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும் கண்ணு வேணும் வெளிச்சா டியூப் அந்த வெளிச்சத்தை பாக்கிறதுக்கு அத பாக்கிறதுக்கு நேரம் என்ன சொல்லிருக்கு உலகத்தை பாக்கிறதுக்கு உலக விஷயங்களை பாக்குறதுக்கு Thought plus plus Reflected Consciousness is Chaitanyam equal to இருக்கூடியம் வரும்பிம்பு அப்ப ஆத்மா ஜானம் எப்படி வர்றது அப்படின்னா படிச்சு என்ன பண்றோம் எண்ணத்தை ஆத்மா கிட்ட திருப்புறம் ஆத்மா கிட்ட திருப்பறது சூரியன் மாதிரி அது அங்க வந்து பிரதிபிம்பைதன்யம் வேண்டாம் இருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது சூரியனுக்கு முன்னாடி மெழுகுவத்தியை கொண்டு போய் நீட்டினா எப்படி இருக்கும் வெளிச்சம் சூரியனுக்கு முன்னாடி வெளியில போய் சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்கும் ஒரு மெழுகு வத்தியை வச்சுக்கிண்டு அங்கே வச்சு நான் மெழுகு வத்தி வெளிச்சத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அது எப்படி இருக்கும் அப்ப அந்த மெழுகு மதிப்பு என்ன அங்கே அந்த வெளிச்சத்தில் அதுக்கு மதிப்பே இல்லை இருட்டு தான் மெழுகு வத்திக்கு மதிப்பு பிரகாசம் சூரியன் இருக்கிற இடத்துல மெழுகு வத்திக்கு என்ன மதிப்பு இருக்கு மதிப்பு கிடையாது அது மாதிரி இந்த எண்ணம் இருக்கு ஆத்ம ஜானம்னு சொல்றோமே இந்த எண்ணம் வந்து ஆத்மாவை பார்க்க போறோம் அது அதுவே வியாபிக்கிறது இதை புரிஞ்சுங்க ஆனா அங்கேயும் இருக்கு அங்கேயும் அந்த விற்பி பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கு மாதிரி சூரியனுக்கு முன்னாடி மெழுகு மாதிரி ஆனால் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது மதிப்பு கிடையாது என்ன என்னையே நாம் பார்க்கிற போது நான் வெளியில இருக்கிறத பாக்கிற போது நான் வந்து மனசுக்குள்ள பிரதிபிம்பமாகி அது மூலமா பார்க்கறேன் ஆனா என்னையே பார்க்கிற போது அதனாலதான் விரிகின்ற ஜகத்தைக்கான விற்பியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அதனாலதான் என்ன சொன்னாங்க எண்ணத்துக்கு எட்டாதது அப்படின்னு கேட்டால் இந்த அர்த்தம் மனதுக்கு எட்டதுன்னு சொல்றாங்களே அந்த மெய்பொருள் மனதுக்கு எட்டாததுன்னு சொல்றாங்க இன்னும் வரப்போகுது கொஞ்ச நேரத்தில் மனதுக்கு எட்டாததுன்னு சொல்றாங்களே வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விற்பியால் வஸ்துவை காட்டிட்டன்றும் கைவில்லை அப்படின்னு கேட்கிறான் சிஷ்யன் வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் அப்புறம் மனதுக்கு எட்டாத அப்புறம் என்ன சொல்லுகிறீர்கள் திடீர்னு மனத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறீங்க சில சமயம் கேட்டா மனசுக்கு எட்டாதுங்கிறீங்க சில சமயம் கேட்டா மனசுக்கு எட்டுங்கிறீங்க என்ன இதான் ஒன்னு சொல்லுங்க ஒண்ணு மனசுக்கு எட்டாது வாக்கு கட்டாதுன்னா கண்டிப்பாக எட்டவே போறதுல தூய் அஞ்சு போட்டு போறேன் போட போறேன் இல்லை எட்டும்னு சொல்லுங்க அது எட்டாது எட்டும்னா அது எட்டாது எட்டும் அதுதான் நான் இன்னொரு விதமாக கூட நினைக்கிறேன் உண்டு அதாவது மெய்பொருள் எட்டாது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மெய்ப்பொருள் மனசுக்கு வாக்குக்கும் எட்டாதுங்கிறது சாஸ்திரத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் புரியறதுக்கே ஆத்மா புரிஞ்சா தான் அது உங்களுக்கு புரியலையும் எனக்கு தெரியாது அதாவது ஆத்மா அல்லது பிரம்மன் புரிஞ்சாதான் பிரம்மன் மனசுக்கு வாக்கு எட்டாதுங்கிற வார்த்தையே புரியும் இல்லாட்டி மனசுக்கு வாக்கு ஓஹோ அப்படின்னு கேட்டுப்போமே தவிர மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிற அந்த வாக்கியம் புரியாது பிரம்மம் புரியாத வரைக்கும் பிரம்மன் மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தமே புரிக்காது புரியல தலையாட்டுவோம் எட்டாதுங்கிற விஷயம் உனக்கு எட்டி இருக்குது அந்த வாக்கியம் வேற வழியே கிடையாது இன்னும் இருக்கு அது வரப்போகுது ஜடாத்மிகா லலிதாசனத்தில் இருக்கு இங்கே வேற அப்ரமேயோ விஷ்ணு சாஸ்திரமோ படிச்சாச்சு இன்னைக்கு அப்ரமேயோ அதனால தான் நான் இங்க படிக்கல அப்ரமேயோ ஸ்வ பிரகாஷோ பத்மநாபோமர இருக்கூடிய கிடையாதுன்னு அர்த்தம் அஹம் நிஷலா அஸ்மி அஹம் நிஷல அஸ்மி அஹம் நிர்வீகாரத்தை படிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்னா இதுவரைக்கும் அகம் சஞ்சலகா அஸ்மின்னு சொல்லிட்டு இருந்த இனிமே நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா சஞ்சலம் புத்தியைச் சேர்ந்தது மனதை சேர்ந்தது சஞ்சலம் எனக்கு கிடையாது சஞ்சல சாட்சி அகம் நிஷலஹாஸ்மி சஞ்சலத்தை அறிகின்ற நான் சஞ்சலமற்றவன் சஞ்சலத்தை அறிகின்றவன் அதனால மனசுல வந்து கொஞ்சம் சஞ்சலமா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் அதுலதான் சொன்னேன் இல்லையா பிரகாசம் சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் அந்த பிளக்சுவேஷன் வரும் ஆனா ஆத்மாவில பிளக்சுவேஷனே கிடையாது சுத்த சைதன்யம் சாட்சியில அந்த ஃபிளக்சுவேஷன் தானே சஞ்சலம்னு சொல்றோம் அந்த ஃபிளக்சுவேஷன்யத்துல கிடையாது மனசுலதான் அந்த சஞ்சலம் இருக்கு அதனால மனசோட சஞ்சலத்தை நம்ம மேல அனாவசியமா ஏன் ஏத்திப்பானே ஏத்தின்ட்டு மோட்சம் என்னைக்கு வரும்னு ஏங்குவானே என்னைக்கு தான் இந்த மனசுகிட்டிருந்து நான் விடுவிட போறேனும்னா மனசு வந்து வந்திருந்த விடுபட்டு கம்பளி நினைச்சு போனாராம் கடைசியில பார்த்தா அது கரடி அது இவரை பிடிச்சு அப்புறம் அவர் வந்து இவர் சொல்ற கரையில பரவாயில்ல கம்பளி கிடைக்காட்ட பரவாயில்ல நீ வந்துருங்கிற இது இந்த திருஷ்டாந்தம் கூட சரியில்லை இன்னொரு திருஷ்டாந்தம் என்னன்னா ஒருத்தர் நல்லா தூணை பிடிச்சுன்னு விட்டான் தூண் விடமாட்டேங்கிறத விடமாட்டேங்கிறத என்ன நீ தான் இல்ல விடணும் அப்புறம் இன்னொரு திருஷ்டாந்த குரங்கு இருக்கு குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு பானை இருக்குது அந்த பானையில் உள்ளுக்குள்ள வாய் சின்னதாக இருக்கும் உள்ளு கூட நல்லக்கடையெல்லாம் போட்டு விடுறது இந்த குரங்கு எப்படி வச்சுருவான் எங்கேயாவது காட்டு கூட இப்படி வச்சுருவான் இந்த குரங்கை என்ன பண்ணுவோம் எப்படி வந்து பார்க்குறது உள்ளுக்குள்ள எப்படி பார்க்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா கையை உள்ளே விடும் கையை உள்ளே விட்ட உடனே கடலை விட அள்ளிவிடும் கையை எடுத்தால் வராது கை கையை எடுத்தா வராது அது வந்து அதுக்கு ஞானம் இருந்தால் விட்டுருக்கோம் விடணும் ஒரு இது இது இன்னொரு ஜோக்கு இது இந்த ஜோக்குள்ளே இன்னொரு ஜோக்கு ஒரு ஒரு இந்த நம்ம நம்ம ஊர் தீக்க ஆள் ஒரு ஐயரை வந்து குடிமையை பிடிச்சிட்டான் நீ கொடுமையை பிடிச்சதுனால உன்ன விட்டேன் பூனல் பிடிச்சார் நடக்கிறத வேற என்ன யா பண்ணுவ அப்படின்னு பூனல் பிடிச்சார் அடுத்த விடமாட்டேன்பு வந்துட்டுமே விட அது போட்டு பண்றேன் பகவான் வந்து சொன்னார் சந்தரிஷிய நீ பாபிகளிலெல்லாம் பெரிய பாபியாக இருந்தாலும் இந்த மெய்ப்பொருளை தத்துவத்தை உணர்ந்து கொள்வதால் அந்த பாபங்கள் அனைத்தையும் நீ கடந்து விடுவாய் ஆகையினால எல்லா வகையான அபிமானத்தையும் துறக்க சொல்றது வேதாந்தம் நம்ம வந்து நான் பக்தன் தொண்டன் ஒன்று வச்சுக்க நீ நித்திய முக்த பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்ம அஸ்மி அதனால அக்குர்வன் புத்தி சாஞ்சல்யாத் கரோ தீவ ததா புரிஞ்சுங்கோ இந்த புத்தி சஞ்சலத்தை இந்த வெயில் அசையாத வெயில் ஆடுற மாதிரி தப்பா நினைக்கிறோம் உண்மையில கைதான் ஆடுறது அது மாதிரி புத்தி தான் சாட்சி சஞ்சலப்படுறது இல்லை அதனால நீங்க பதினெட்டாவது ஸ்லோகத்தையும் பத்தொன்பதாம் ஸ்லோகத்தையும் நல்லா திருஷ்டாந்தத்தை தார்டாந்தத்துல சேர்த்து நல்லா சிந்தனை பண்ணுங்க ஊருக்கு எப்படி போறதுன்னெலாம் சிந்தனை பண்ணாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அது நாளா நினைக்காது சமாச்சாரம் साक्षी ிேஷம் था था था। साक्षी साक्षी அல்லது आत्मा தேச அதீதா என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் தேச அதிதாக ந அந்த நாட்டியசாலை தீபம் இருக்க அது முழுக்க பொருந்தாது ஒரு சில விஷயங்களுக்கு பொருந்தும் பல விஷயங்களை அழகாக சொல்ல முடியுறதுனால ஆனா அந்த திருஷ்டந்த திருஷ்டாந்தத்திலையும் சில எப்பவுமே திருஷ்டாந்தம் முழுமையடையாது அப்ப இன்னொரு திருஷ்டாந்தம் நமக்கு தேவைப்படும் அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து அந்த நாட்டியசாலையை மாத்திரம்தான் பிரகாசப்படுத்தும் வெளியில இருக்கிற இடத்தை பிரகாசப்படுத்தாது ஆனா இங்கேயோ சைத்தன்யம் வந்து இந்த சைத்தன்யம் வந்து எப்படின்னா அது உள்ளே வெளியிலேங்கிற வேற்றுமையே இல்லாமல் எல்லையும் பிரகாசப்படுத்தும் உள்ளே வெளியே என்கின்ற வேற்றுமையை கற்பிப்பது புத்தியாகும் உள்ளே வெளியே என்பது என்கின்ற வேற்றுமையை கற்பிப்பது புத்தியாகும் உண்மையில் உள்ள என்றும் வெளி என்றும் கிடையாது அந்த சர்வம் நாராயண சூக்தம் சொல்றது வியாபித்து இருக்கிறார் அங்கிங்னாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடி தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது அடுத்தது எப்படி இருக்கு மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அப்படி சொல்லிட்டே போலாம் இப்ப இந்த இது போறோம் எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோழி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது ரெண்டு போர் எதுன்னு கேட்டு தெரியலன்னு சொல்லிட்டு விடாது அப்புறம் கடைசியில் சொல்லியிருக்கார் அது கருத்திற்கு இசைந்தது அதுவே அது நல்லாவே நமக்கு புரியுங்க கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது கட்டிடத்துக்கு உள்ள இருக்கா ஆகாயம் கட்டடத்துக்கு வெளியில இருக்கான்னு கேட்டா கட்டிடத்துக்கு உள்ளயும் இருக்கு கட்டடத்துக்கு வெளியில இருக்கு சொல்ல போனா ஆகாயத்துலதான் கட்டடம் இருக்குன்னா ஆக இந்த உள்ளே வெளியேங்கறதே உள்ளே வெளியேங்கிறதே கற்பனை நம்ம சொல்லிக்கிறோம் நம்முடைய மனசுதானே இதை சொல்லுகிறோம் என்ன சொல்றோம்னா அப்ப நூறு ரூபாயில பத்து ரூபாய் இருக்கு பத்து ரூபாயில நூறு ரூபாய் இல்லைன்னு எல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதுல இது இருக்கு இதுல அது இல்லைன்னு சொல்லுவோம் சாதாரணமா அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம தானே பிரிச்சு வச்சுருக்கோம் காவேரி என்னோடது கொடுக்க மாட்டேன் காவேரி போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் காவேரி என்னது இதுதான் நம்ம தானே வச்சுட்டுருக்கோம் பகவான் கடவுளுடைய படைப்பு இது இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது இந்த ஸ்ரீநகர் என்னது அதுக்கப்புறம் வேணா நீ வச்சுக்கோ இல்லை நம்ம தான் இது பண்ணிட்டுருக்கோம் ஆனால் சிருஷ்டியில் எல்லாம் ஒரே இது ஆனா இந்த வேறுபாடெல்லாம் புத்தியினுடைய கற்பனைங்கிறார் அந்த இரண்டும் புத்தியினுடைய தேசம் புத்தியினால் கற்பிக்கப்பட்டதுதான் புத்திக்குதான் தேசமல்லாம் உள்ளே வெளியே சொல்றோம் இல்லையா நீங்க இந்த புற நோக்க நீக்கி அக உள்ள போங்க அது வந்து என்ன டிரான்சென்டல் மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் கிணத்துக்குள்ள இறங்க வேண்டிதான் வந்து வந்து உள்ளே போங்கோ உள்ள போக போக உங்களுக்கே தெளிவு பிறக்கும்னா அப்போ எனக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு சொல்ல முடியல அதை மறைமுகமாக அதை பூசி மொழிகி வேற விதமாக சொல்லி கொடுத்து விடுது இந்த குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடிங்குற இந்த அழுது தான் வந்து ஸ்பர்ஷ தீட்சை இப்படி கைய ஓங்கி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் எப்படி ஒரு மாதிரி பிளட் சர்க்குலேஷனா சரியாச்சுல அதுதான் அதுதான் பிரம்மா அனுபவம்னா சரி பாவம் நிறைய பேருக்கு அப்புறம் அந்த அனுபவம் திரும்பவும் வேணும்னா திரும்ப அந்த நல்லா இருந்தது திரும்ப வேணும்னா கதை நிறைய சொல்லுவேன் இதெல்லாம் வேண்டாம் போறோம் புத்தேஷம் அதாவது இந்த புத்திய வந்து பயன்படுத்தி அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் வந்து என்ன காரணமோ தெரியல மறுக்கிறார்கள் அதை தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன் தாய்மான் ரொம்ப சொல்ற கல்வி கடைசியில் இருக்கு அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவு ஆகி சற்றே நின்றால் தெரியும் எனவே அதுக்கப்புறம் உபனிஷத்து எம் ஆதினா குரு எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க நீ ஞானமாவே அழைடு அப்ப உனக்கு எல்லாம் புரியும் ஞானமாவே அழைடுன்னா என்ன அர்த்தம் நீ வந்து அந்த சாட்சியா உன்னை புரிஞ்சுக்கோ உனக்கு வந்து அபிமானம் வந்து இந்த உடம்பு மனசு புத்தியோட இருக்குது என்னன்னா தப்பா புரிஞ்சின் இருக்கிறத நீக்கி சரியா புரிஞ்சுக்கணும் தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் சுவாமி புரிஞ்சுட்டா போருமா அப்படின்னா போரும் பண்ண இல்ல இன்னமும் பண்ணணும் போல இருக்கேன்னு பண்ணு என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு திரும்ப திரும்ப இருக்கு சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சொல்லி இருக்கு நல்ல ஸ்லோகம் சொல்லிருக்கு ஞானாமிருத்தேன திருப்தசிய கிருத்தகிருத்தியசிய யோகினை கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திச்சேத் நச தத்துவ வித்து அதாவது ஞானம்ங்கிற அமிர்தத்தினால திருப்தி அடைஞ்சவனுக்கு ஞானம்னா அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் கூட அவ்வளோ அழகாக சொல்றார் மெய் உணர்தல் தான் சொல்றார் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு மெய்யுணர்தல்ல வந்து அறிவுன்னு சொல்றார் வள்ளுவர் அப்போ அவ்வளவு தெளிவா சொல்ற போது நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு புதுமையான அனுபவத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் இங்கவே இருக்கு பாபா முன்னாடி இப்படி இருந்தது இந்த சினிமா வர்றதுக்கு முன்னாடி இத பத்தி பேச்செல்லாம் இப்படி இருந்தது இப்ப வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுத்து வித்தியாசம் தெரியுது ஆயிடணும் அப்படி சொல்லி இருக்குது அதேபாரி என்ன சொன்னார் புத்தியாதி அசேஷ சம்சாந்தம் இந்த புத்தி வந்து அடங்கி விட்டது என்று சொன்னால் எத்திர பாதி தத் சக அஸ்தி அங்கு அதுக்கு புத்தி வந்து அடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கு நன்றாக விளக்கி சொல்றேன் அந்த புத்தி எல்லாம் அடங்கி ஒடுங்கிய பிறகு அது தானே விளங்குகிறது அப்படின்னு சொல்லுகிறார் விளக்கமாக அடுத்த வகுப்புல ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்த ஜே நம பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமு पूर पूर पूर वशिष्यते ओम பூர்ணஸ் பூர்ணமாதாஜபூர்ணமேவிஷே ஹரி ஓ